ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை மாலை வரை எழுபதனாயிரம் வானவர்கள் அவருக்கு அருள் வேண்டி துவா செய்வார்கள் மேலும் மாலையில் அவரை இவர் உடல் நலம் விசாரித்தால் மறுநாள் வரை எழுபதனாயிரம் அவருக்கு அருள் வேண்டி துவா அவருக்காக சொர்க்கத்தில் பறிக்கப்பட்ட கனி வகைகள் உண்டு என்று நபிசல்லாக வாயில் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்பது ஆறு ஒன்பது இந்த ஹதீஸ் ஹசன் என திருமிதிமாம் கூறுகிறார்கள்